ஹதீஸ் நானூற்றி எண்பத்தி நான்கு நபி சலம் அலி வசலம் அவர்கள் உம்ராவுக்காக மக்கா செல்லும் போது பள்ளிவாசல் ஒன்று அமைந்துள்ள இடத்தில் இருந்தால் இலை பார்வார்கள் அந்த வழியாக ஹஜ்ஜு உம்ரா மற்றும் போர் செய்வது போன்றவற்றுக்காக செல்லும் போது பத்தனூல் வாதி என்ற பள்ளத்தாக்கு வழியாக புறப்பட்டு வந்து அந்த பள்ளத்தாக்கின் மேற்புற ஓரத்தில் ஒட்டகையை படுக்கச் செய்து சுபு வரை ஓய்வெடுப்பார்கள் ஓய்வெடுக்கும் அந்த இடம் பாறையில் அமைந்துள்ள பள்ளி வாசலும் இல்லை பள்ளியின் அருகில் உள்ள மணர் கொன்றுமில்லை என்று இபின் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒன்று இருந்தது அவ்விடத்தில் இபுல்ல அவர்கள் தொழுவார்கள் அதன் நுட்புறத்தில் மணர் திட்டு இருந்தது அங்கு நபிசல்லாகும் அடைய செல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் தற்போது அந்த பள்ளத்தாக்கிற்கு அருகில் இருந்த மணல் தண்ணீர் அரித்துக் கொண்டு வந்ததால் அது மூடப்பட்டு விட்டது